நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில் ப்ரெட் ரோல் செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் ஸ்லைசஸ் தேவையான அளவு சிரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒன்று மஞ்சப்படி கால் ஸ்பூன் கருவேப்பிளை சிறுது அளவு உருளைக்கிழங்கு ரெண்டு பட்டாணி தேவையான அளவு உப்பு ருசி கேற்ப மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் ஆலம்ச்சூர் பவுடர் ஒரு ஸ்பூன் எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு செய்முறை முதல்ல வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிடலாம் அதே மாதிரி பட்டாணியையும் வேக வச்சு வச்சுடுவோம் பச்சை பட்டாணி அப்புறம் ஸ்டவ் பாத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சீரகம் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுவோம் ராஸ் மல் போட்டோம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதிகம் வதக்கிப்போம் வெங்காயம் வதங்கினா மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு டாஸ் பண்ணிவிட்டு கருவே போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு நல்லா ட்ராஸ் பண்ணி விடணும் பச்சை பட்டாணியும் போட்டு வேக வச்ச பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விட்டுட்டு உப்பு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு கலந்துடலாம் உப்பு கலந்து விட்டுட்டு மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சொல்லிக்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்ட கூடை கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ஆம்ச்சூர் பவுடர் அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ராஸ் மெல்லாம் போகட்டோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மசாலாவை எடுத்து வச்சுட்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணியில் இதை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ப்ரெட் ஸ்லைஸ் மேலே இந்த மசாலா ரெடி பண்ணிருக்குள்ளே அதை கொஞ்சம் வச்சுட்டு அப்படி ரோல் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்றி ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த ப்ரெட் ரோலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பர்பான டேஸ்ட் என் ஹெல்த்தி பிரெட் ரோல் தயார் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்